குறைவிழா நிறைவை நமது ஸ்வரூபமாக நாம் அறிந்து கொள்வதற்கு அடிப்படையிலிருந்து கருத்துக்களை சிந்திக்க வேண்டும் என்று நேற்று நிறைவு செய்தேன் முதலில் மனித பிறவியின் மேன்மையை நம்முடைய உள்ளத்திலே நாம் நன்கு பதித்துக்கொள்ள வேண்டும் ஒருபொழுதும் இந்த பிறவியை நாம் வீணாக்கிவிடக் கூடாது காலக்ேபோ ந கத்தியு கருணா நாஸ்தி கர்த்தவியம் ஹரி கீர்த்தன ஒருபொழுதும் வீண் பொழுது போக்கக்கூடாது கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே மணிவாச்சகர் கூறுகிறார் சுவாமி விவேகானந்தர் எழுமின் கருதிய கருவம் கைகூடும் வரை உழைமின் என்று சொல்லுகிறார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டிலும் மரணத்தை ஒத்தி போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதே சரியானது என்கிறார் சுவாமி விவேகானந்தர் ஆகவே இந்த பிறவி மிகவும் அரிதான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த உடலை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது சந்தனக்கட்டைக்கு நிகரானது சந்தனக்கட்டையை அரைக்க அரைக்க எப்படி மனம் உண்டாகுமோ அல்லது சந்தன மரத்திலே அழகான விக்கிரகங்களை செய்வோமோ ஒருபொழுதும் சந்தன மரத்தை நெருப்பிலே போட்டு நாம் எரிக்க மாட்டோம் அப்படியே போட்டாலும் அதை நாம் யாக குண்டத்திலே இறந்த பிறகு ஒருவரை எரிப்பதற்கு அதை பயன்படுத்துவோம் ஆனால் அதை எரிப்பதற்கு பயன்படுத்துவது என்பது பொதுவாக செய்யப்படுவது அல்ல சந்தனக்கட்டையை எப்படி விறகு கட்டையாக ஆக்குவது என்பது அதை ஏதோ வெந்நீர் அடுப்புக்கு பயன்படுத்துவது எவ்வளவு மூடத்தனமோ அதுபோல இந்த மனித பிறவியை வெறும் புலநின்ப வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது என்பது குற்றமாகும் என்று நம்முடைய பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பிறவி புல நின்ப வாழ்க்கைக்காக ஏற்பட்டது அல்ல வெறும் புலனின்ப வாழ்க்கையிலேயே நாம் மூழ்கி போவதல்ல நோக்கம் ஏதோ இந்த உடம்பு இருப்பதால் அதற்கென்று சில பொருட்களை தர இருப்பதால் அதை அறத்திற்குட்பட்ட வழியில் நுகரலாம் அது ஒன்றும் குற்றமில்லை ஆனால் மிருகத்தனமாக அவற்றை நாம் நுகரக்கூடாது இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய ாம் பார்க்கக்கூடிய கருவிகள் நமக்கு செய்தி தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாமே நம்முடைய புலனின்ப நுகர்ச்சியை தூண்டுகின்றனவாக இருக்கிறதே தவிர தூண்டக்கூடியதாக இருக்கிறதே தவிர புலனின்ப நுகர்ச்சிகளை அது ஒழுங்குபடுத்துவதாகவோ செம்மைப்படுத்துவதாகவோ நெறிப்படுத்துவதாகவோ இல்லை என்பது தெள்ளத்தெளிவு ஆக எதெல்லாம் இலைமறை காய்மறை என்று சொல்லப்பட்டிருந்ததோ எவற்றையெல்லாம் பெரியோர்கள் நெறிப்படுத்தி வைத்திருந்தார்களோ அவற்றையெல்லாம் இன்று மனம் போன போக்கிலே மக்கள் பயன்படுத்த துவங்கிவிட்டார்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த நெறிமுறைகளிலிருந்து நாம் தவறிச் செல்கின்றோமோ என்ற ஐயப்பாடு நன்றாகவே தோன்றுகிறது ஆகவே இந்த உடல் வாழ்க்கை மிருக வாழ்க்கையோடு இருக்கக்கூடாது மிருக வாழ்க்கையோடு சேர்ந்திருக்கக்கூடாது நமக்கு இறைவன் அறிவை கொடுத்திருக்கிறார் அந்த அறிவை நாம் புல நின்பங்களை பெறுவதற்காகவே பயன்படுத்தக்கூடாது ஓரளவுக்கு மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ பார்த்தா இருபத்தஞ்சு சதவிகிதத்துக்கு மேல நம்முடைய அறிவை புல நின்ப நுகர்ச்சிகளுக்கு பயன்படுத்தலாம் அறுபது இருபத்தஞ்சு பயன்படுத்தலாம் அதாவது நாம் பொருள் ஈட்டுவது நாம் உண்பது உறங்குவது இது போன்ற விஷயம் உண்பது அனுபவிப்பது கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது மூக்கால் நுகர்வது இந்த pleasure, enjoyment புலன்ப நுகர்ச்சி இது வந்து மனித பிறவியினுடைய நோக்கம் என்று எல்லா பெரியவர்களும் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார் மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மரத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேன் அப்படிங்கிறார் மாணிக்கவாச்சன் மலங்க புலனை வஞ்சனையை செய்ய ஐம்புல கல்வர் இதெல்லாம் வந்து இந்தியங்கள் எல்லாம் வந்து இந்திய சுகம் ஒன்னே இன்னைக்கு லட்சியமா இருக்கு ஜனங்களுக்கு வெறும் இந்திரிய சுகம் அது மிருகமும் அனுபவிக்கிறது நமக்கு நம்மளை காட்டில் நல்லாவே சாப்பிடறது நாய் நம்மளை காட்டுல நல்லாவே அது சுகத்தை அனுபவிக்கிறது ஆடு மாடு கோழி குதிரை இதுவும் நல்லா சாப்பிடுகிறது நன்றாக தூங்குகிறது இனப்பெருக்கம் செய்கிறது அப்புறம் அதுவும் பிற உயிர்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளுகிறது அச்சப்படுகிறது நாமும் அதை செய்கிறோம் நமக்கு அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் நம்மளும் அதோட இருந்துட்டோமான மனித மனித உயிர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் வெறும் புல புல புலன் நுகர்ச்சி மட்டுமா குறிக்கோள் இல்லை என்கிறது நம்முடைய சாஸ்திரம் நம்முடைய நூல்கள் பெரிய சொல்லுதான் நமக்கு துன்பம் ஜாஸ்தி எவ்வளவு தூரத்துக்கு மனிதன் அவ்வளவு அவன் இன்பத்தையும் ஆழமான துன்பத்தையும் வளர்த்திக் கொண்டே பிறகு அவன் விரும்பினாலும் கூட அதிலிருந்து விடுபட முடியாது ஒருவேளை அறிவு வேலை செய்து அதிலிருந்து அவன் விடுபட விரும்பினாலும் கூட அதிலிருந்து அவனால் விடுபட முடியுமா என்பது ஐயத்திற்குரியது எனவேதான் பெரியோர்கள் சிறுவயதிலிருந்தே இதை கற்றுக் கொடுத்து விட வேண்டும் சிறுவயதிலிருந்தே அவர்களுக்கு வாழ்க்கையின் குறிக்கோளை செம்மையாக தெரிவிக்க வேண்டும் மனம் போன போக்கெல்லாம் போக பாடல் சிறுவயதிலேயே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இருந்தது இப்ப எப்படி இருக்கோ தெரியாது ஏன்னா ஆசிரியருக்கே மனம் போன போக்கெல்லாம் போற போது அவர் எப்படி மாணவனுக்கு சொல்லிக் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு எப்படி சொல்லி கொடுக்க முடியும் அவருக்கு டாமெல்லாம் டும்மா தான் ஆகும் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டும் அப்படிதான் அப்ப இந்த புலன் நுகர்ச்சி புலன்களிலேயே பயன்படுத்தி நுழர்கின்ற நுகர்ச்சி அது விலங்குகளுக்கும் நமக்கும் பொதுவாகத்தான் இருக்கு நம்மகிட்ட இருக்கிற விசேஷ மகிமையை வெளிப்படுத்தணும் ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு அம்சமான அந்த பகுத்தறியும் ஆற்றலை அறிவாற்றலை மிருகங்களைப் போல புலன் நுகர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடாது அறிவாளிகளைப் போல பெரியோர்களைப் போல மகான்களை போல நாம் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் ஒரு நல்ல ஸ்லோகம் நான் சமீபத்திலே படித்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது அபிமான ரௌரவம் தாக்கீ விஷா தயாரி அதுலோகம் நந்திர கேளு அபிம் சுராபம் ரௌரவம் தி சுரீ விஷா யம் தா ஹரிம் பஜேத் இதனுடைய பொருள் அளவுக்கு மீறிய உடல் பற்று உலக பற்று இவைகளெல்லாம் கல்லை குடிப்பதற்கு சமானம் அபிமானம் நமக்கு உடம்பு பற்று ரொம்ப இருக்கு உடல் பற்று எல்லை கடந்து இருக்கு அதே மாதிரி பொருள் பற்று வீட்டில இருக்கு பற்று வேற அதை காப்பாற்றுற பொறுப்பு வேறு பற்று உணர்ச்சி வேறு பொறுப்புணர்ச்சி வேறு அன்புணர்ச்சி வேறு ஆனா நமக்கு வந்து பொறுப்பு பொறுப்பை காட்டிலும் பற்று ஜாஸ்தி இருக்கு மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் நாடு ஜாதி மதம் இவைகளிலெல்லாம் நமக்கு பொறுப்பு இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் பற்று இருப்பது பொருந்தாது பற்று என்பது அறியாமையினால் உண்டாவது நான் இந்த சொல்ல பயன்படுத்துற போது நீங்க ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த சொல்லையுமே கையாள் போது தவறா புரிஞ்சுக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி என்கிறார் தாய்மாரர் இந்த பற்று நமக்கு நிறைய இருக்கு இதெல்லாம் என்னன்னா கள்ளு குடிச்சிருக்கிறதுக்கு சமான கள்ளு குடிச்சு போதையில இருக்கிறவருக்காக கொஞ்சம் போதை தெளியும் அபிமானத்தை வளர்த்து போனவனுக்கு இந்த அபிமானத்தை நீக்கிறதுங்கிறது கடினம் எப்பவுமே தாமரை இலை தண்ணீர் போல ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற மாதிரி உலகத்தில் நீ வாழலாம் ஆனால் உலகம் உனக்குள் வந்துவிடக்கூடாது அது மாதிரி உலகத்துல நாம இருக்கலாம் ஆனா அது நம்ம உலக மயமா ஆயிட்டு உடல் மயமாகவும் வீடு மயமாகவும் ஜாதி மயமாகவும் இது போன்ற மொழி மயமாகவும் இனமயமாகவும் ஆவதில்லை நம்முடைய நோக்கம் இறைவன் மயமாக வேண்டும் நம்முடைய குறிக்கோள் அப்படி இருக்கும் பொழுது இதுல போய் நாம அத சொல்லப்படுகிறது இதுதான் சொல்ற அபிமானம் சுராப்பான இது நிறைய விளக்கெல்லாம் இந்த அளவுல போறோம் அடுத்தது கௌரவம் ரவுரவம் ததா அப்படியே நாம இந்த உலகத்தில் இந்த அபிமானத்தின் காரணமாக அளவுக்கு மீறிய மரியாதையை பிறரிடம் இருந்து எதிர்பார்க்கிறோம் அந்த கெளரவம் எனக்கு கௌரவம் வேணும் கெளரவங்கிறோம் அந்த கௌரவம் எல்லாரும் தரமாட்டார்கள் வேண்டுமென்றே நம்முடைய கௌரவத்தை பறிப்பதற்கென்றே சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கமே நாம் கௌரவமாக வாழக்கூடாது அதற்கென்றே உழைக்கின்ற சாரார் ஒரு கூட்டத்தினரே இருக்கிறார்கள் அதனால கெளரவம் என்பது எப்படின்னா நரகங்களில் நம்முடைய மத நூல்களில் புராணங்களில் ரெளரவம் என்று ஒரு நரகம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அந்த நரகத்துக்கு சமமாகவோ மேலாகவோ ஒரு நரகமும் கிடையாது ரவுரவம் என்று ஒரு நரகம் கருட புராணம் போன்ற புராணங்களிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அந்த ரவுரவம் என்கின்ற நரகத்துக்கு ஒப்பானது நாம் பார்க்கின்ற கெளரவம் கெளரவம் ரவுரவம் தசா அப்புறம் நாம் இன்னொன்னு விழும்புகிறோம் இந்த உலகத்துல புகழ் பொருள் சேர்ந்த புகழ் அல்லது பொருளற்ற புகழ் நம் விரும்புறது வந்து எல்லாரும் நம்மை புகழணும் புகழை எதிர்பார்க்க புகழ் நமக்கு புகழ் வேணுங்கிறதுக்காக பணத்தை கொடுத்து கூட போஸ்டரை அடிச்சு ஒட்ட அந்த காலத்துல இந்த நாதஸ்வர சாதாரண வித்வான்கள்லாம் வந்து ஏதோ தங்கத்துல வெள்ளி தாமரத்துல ஏதாவது பண்ணி வெள்ளியில முக்கி அப்படி நாதஸ்வரத்தில் கேட்டி தொங்க விட்டுக்குவாங்க இப்படி தூக்கி தூக்கி போட்டு காட்டுற போது நிறைய அப்படியே வரிசையாக இருக்கும் இது அந்த ஊர் அவரே போட்டுக்குவார் இந்த ஊரில் கொடுத்தது இவர் நாதஸ்வர அந்த மணி இந்த மணி அப்படின்லாம் போட்டு வரிசையாக தொங்க விட்டுவார் ரொம்ப பெரிய வித்வானுக்கெல்லாம் போட முடியாது ஏன்னா அவ்வளவு இருக்கு அவர்கிட்ட அதனால அவருக்கு வந்து வித்வத்தை போரும் அவர் போட மாட்டார் இந்த புகழ விரும்புறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இந்த புகழ் விருப்பம் இருக்கே இந்த புகழில் மயக்கம் புகழில் விருப்பம் இருக்கே அதெல்லாம் வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப விருப்பம் தரும் அவங்க பேப்பர் பேரில் பேப்பர்ல எப்படியாவது வந்தாகணும் ஏதோ ஒரு பாமில் வரணும் அட்லீஸ்ட் என்னத்தையாவது ஒன்று சொல்லி நாம இருக்கோன்னு காட்டிகிட்டே இருக்கணும் பேப்பர்ல ஆகையினால இதுக்கு பேர் என்னன்னா புகழ் புகழில் இருக்கக்கூடிய ஒரு பற்று ஆக உடல் பற்று மரியாதை பற்று புகழ் பற்று இதெல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் என்னென்னா பன்றி மலத்துக்கு சமானம் என்கிறது இந்த ஸ்லோகம் என்றால் ம இந்த மையும் விட்டுவிட்டு எந்த விமானத்தை விட்டு பிறகு கௌரவத்தை விட்டுவிட்டு புகழை விட்டுவிட்டு சொல்ல போனால் இன்பத்திற்கும் பெருமைக்கும் உலகத்தை சார்ந்திருக்க விட கூடிய தன்மையை அடியோடு நீக்கிவிட்டு உலகத்தில் வாழலாம் இன்பத்திற்காக அதை சார்ந்திருக்க கூடாது அதுதான் முக்கியம் உலகத்தில் வாழ்வது குற்றம் அல்ல உலகத்தை இன்பத்திற்கு காரணமாக நினைப்பது தவறு அறியாமை அது இன்பம் தருவது போல் துன்பத்தையே கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்து எனவே இந்த மூன்றையும் விட்டு இறைவனை போற்றி வழிபடுவாயாக என்கிறது அந்த ஸ்லோகம் அபிமானம் சுராபானம் கௌரவம் பிரதிஷ்டா சூக்கரி விஷா திரயம் தியா இந்த மூன்றையும் நீக்கிவிட்டு இறைவனை போற்றி வழிபடுவாயாக இந்த மனித பிறவியில இதனுடைய மேன்மையை உணரணும் எப்பொழுது இந்த மனித பிறவியினுடைய சிறப்பு நம்மால் உணரப்படும் என்றால் நமக்கு இறைவன் தந்திருக்கின்ற அறிவாற்றலை வெளிப்படுத்தி அதை பயன்படுத்தி நமக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை தரக்கூடிய நல்ல செயல்களை புரியும் பொழுதுதான் மனித பிறவியின் மேன்மை சிறப்பு எல்லாம் நம்மால் உணரப்படும் நம்மால் உணரப்படும் பிறர் நமக்கு உணர்த்ததில்லை பிறர் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களின் பெரியோர்கள் மகான்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களின் படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய மனித பிறவியின் மேன்மை நம்மால் உணரப்படும் நம்முடைய மனசினுடைய பெருமை நமக்கு தெரியும் இந்த உடலினுடைய சிறப்பு நம்மால் உணரப்படும் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே இறைவன் உள்ளத்துக்குள்ள இருக்கான்னு உணர்ந்தேங்கிறார் இறைவனை நம்முடைய உள்ளத்திலே என்றைக்கு நாம் உணர்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த பிறவியினுடைய சிறப்பு நமக்கு தெரியும் ஆகவே பெரியவர்கள் நம்மிடத்திலேயே மாபெரும் சிறப்பு இருக்கிறது பேரின்பம் இங்கேயே இருக்கிறது தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடி திருமாலும் நான் முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் ஆகவே இறைவனை வந்து உள்ளுக்குள்ளேயே காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமணி லிங்கமாக நெஞ்சகமே கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தேகோ தேவாலய எத்தனை விதமான ஸ்லோகங்கள் கருத்துக்கள் பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த வீழ்நாள் படாமை நன்று ஆற்ற வேண்டும் வள்ளுவர் வீழ்நாள் படாமை ஒரு நாள் கூட வீண் வீண் செய்யாமல் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் வாழ்க்கை வந்து மிக குறுகியது மிக மிக சின்ன நீர் குமிழி போன்றது நீரில் குமிழி ஆக்கை நீரில் சுருட்டும் நெடும் செல்வம் ஆகையினால வந்து இந்த வாழ்க்கை மிக குறுகியது குறுகிய காலத்துக்குள்ள சிறப்பை அனுபவித்து விட வேண்டும் உண்மையான சிறப்பை அனுபவித்து விட வேண்டும் சாதாரணமாக சிலர் சொல்லுகிறார்கள் சுவாமி இந்த உலக வாழ்க்கை புல நின்பங்களை நுகர்வதற்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறது அனுபவி ராஜா அனுபவி என்கிறார்கள் எனவே இந்த உலக வாழ்க்கை நீங்கள் துறவியாக போய்விட்டீர்கள் ஏதோ பாவம் வெறுத்து போய்விட்டீர்கள் போல இருக்கிறது ஆயினால நீங்கள் மிகவும் வெறுத்து போய் இப்படி போய்விட்டீர்கள் எனவே நாங்கள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன பொறாமையா ஏன் இப்படி நீங்க நினைக்கணும் வாழ்க்கை அனுபவிப்பதற்காகவே தரப்பட்டிருக்கிறதே அப்படின்னு அங்க கேட்கிறார் ஒரு அன்பர் ஒருத்தர் கேட்கிறார் அப்ப அவர் அந்த நேரத்தில் எப்படி இருக்கார் தெரியுமா அவர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கார் அதனால இந்த மாதிரி கேள்வி கேட்கிறார் அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கார்னு இவருடைய வார்த்தையிலிருந்தே தெரிகிறது வாழ்க்கை அனுபவிப்பதற்கே என்று அவர் சொல்லும் பொழுது அவர் இப்பொழுது துன்பத்தில் இல்லை மகிழ்ச்சியில் இருக்கிறார் என்பது தெளிவாகிறது வாழ்க்கை அனுபவிப்பதற்கு என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அனுபவங்கள் இரண்டு வகையானவை இன்பம் துன்பம் அதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டால் அவர் துன்பம் வர்ற வரைக்கும் அதை பத்தி நினைக்கவே மாட்டார் துன்பம் வந்து அவர் துன்பத்துல அனுபவிக்கிறார் அவருடைய குழந்தைய யாரோ இறந்து போயிடுச்சாங்க இறந்து போயிட்டாங்க அவருக்கு பெரிய நோய் வந்துருச்சு அவருக்கு லா பணத்துல வியாபாரத்துல பெரிய நஷ்டம் அப்ப அவரை பார்த்து நான் சொல்றேன் அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல அனுபவி ராஜா அனுபவிங்கிறதுக்கு தான் வாழ்க்கைன்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் அனுபவி ராஜா அனுபவி அவருக்கு எப்படி இருக்கும் நீ எல்லாம் ஒரு துறவியா எப்படி பேசுவார் பாரு புரியுறது இல்லை நாம் எல்லாரும் இப்ப இந்த மாதிரி பேசுற போது நம்ம எந்த நிலையில் இருக்கோம் பார்க்கணும் ஏன்னா பெரும்பாலான இளம் வயதினர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ஜாய் அனுபவி இருக்கிறதுக்குள்ள உடம்ப சீக்கிரம் கெடுத்துக்கோ அது நம்ம அர்த்தம் அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நல்லா குடி நல்லா சிகரெட்டு குடி இஷ்டம் போல யாரு கூட வேணாலும் எப்படி வேணாலும் சேர்க்க வச்சுக்கோ கண் போன போ மோக்ஷம் போகமே தான் மோக்ஷம் கண்டபடி சாப்பிடுறதுதான் வாழ்க்கை அனுபவி ராஜா அனுபவினா கொஞ்ச நாள்ல முடிஞ்சு போயிடும் பெரியவங்களுக்கு என்ன புத்தி இல்லையா என்ன அவர்கள் அதை யோசிச்சு தான் சொல்லுகிறார்கள் சொல்ல போனா நீ நீண்ட நாள் இந்த உலக வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க வேண்டுமானால் அளவாக அனுபவிக்க வேண்டும் இப்போ ஒரு ஃபேஷன் அது ஆனா ஹெல்த்த பத்தின பத்தின கான்சியஸ் வந்திருக்கு வரணுமே எல்லாரும் காலம்பரம் வாக்கிங் போறாங்க ஃபுட்டுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்காங்க அப்படி ஒரு அவேர்னஸ் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு பாராட்டத்தக்க விஷயம் அது இன்னொரு ப்ரோக்ரஸ் ஆகணும் மென்டல் ஹெல்த்தோட கான்சியஸும் மன அமைப்பும் சரியா இருக்கணும்னு நினைக்கணும் அப்படி நினைக்கிறபோது தெரியும் இந்த சொல்லப்போனா இதுவே கொஞ்சம் புல நின்பங்களை ஒழுங்குபடுத்துறது எது ஹெல்த் கான்சியஸிலே இருக்குது ஆனா அது ஒழுங்கா வரணும் அது முறைப்படி வரணும் அவ்வளவுதான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லா கருத்துக்களுமே மனித பிறவியினுடைய மேன்மையை நாம் உணர வேண்டும் மனித பிறவியுடைய மேன்மையை உணர வேண்டுமானால் இந்த மனித பிறவியினுடைய சிறப்பு தன்மை என்பது அறிவுதான் வேற ஒண்ணும் சிறப்பு இல்லை இந்த உடம்புல இந்த உடம்பினுடைய சிறப்பு தன்மை புத்திரி தேசம் அதிகோ பசுமா அதாவது விலங்குகளுக்கு இனப்பெருக்கம் செய்வது அச்சப்படுவது என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது ஆனால் மனிதனுக்கு மட்டும் அறிவாற்றல் என்பது சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த அறிவாற்றலை சரியான வழியில் மனிதன் பயன்படுத்தவில்லை அவன் விலங்குகளுக்கு ஒப்பானவன் ஆவான் மக்கள் அவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பானவர்கள் ஆகவே இந்த அறிவாற்றலை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அறிவாற்றலை உலகியல் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு புலன் இன்ப நுகர்ச்சிக்கெல்லாம் அறிவாற்றல் அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு சதவீதம் வச்சு சதவிகிதம் சார்ந்திருக்க வேண்டும் எப்பவுமே அதில் ஒரு கடவுளை சார்ந்திருக்கிறது அறிவு அறிவு இறைவனை பற்றிய அறிவு இறைவனிடத்திலே மனத்தை செலுத்துவது சாதனங்களை பயிலுவது எப்படி தியானம் செய்வது எப்படி ஜப்பம் செய்வது எப்படி பகவானு பாராயணம் செய்து ஸ்தோத்திரங்களை செய்வது வாழ்த்த வாய் கொடுத்திருக்கிறான் நினைக்க மட நெஞ்சு கொடுத்திருக்கிறான் தாழ்த்துவதற்கு சென்னியை தந்திருக்கிறான் இறைவனுடைய தலையே நீ வணங்காய் கண்காள் கான்மீன்களோ மூக்கே நீ முரலாய் கைகால் கூப்பி தொழில் நெஞ்சே நீ நினை அப்படியெல்லாம் கடவுளை சார் அதுக்கு இருபத்தி நான் சொல்றேன் அப்புறம் இருபத்தி நான் ஏதோ ஒரு கணக்கு பொதுவா போடுறேன் பெரிய பயன்படுத்த நம்முடைய செயல்கள் பண்புகள் இதை பற்றிய விஷயத்துக்கு இருபத்தி செலவு செய்ய வேண்டும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் உலக வாழ்க்கையில சம்பாதிக்கிறது அதை சுக அனுபவிக்கிறது இருபத்தி அஞ்சே சதவீதம் அதுவே அதிகம் நான் நினைக்கிறேன் பத்தே போறோம் போனா போறது இருபத்தஞ்சு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அதனால இருபத்தஞ்சு சதவீதம் சதவிகிதம் எதுக்கு விஷயத்துக்கு சதவீதம் எதற்கென்றால் நம்முடைய சடங்குகளை முறையாக செய்வது நம்முடைய கடமைகளை முறையாக செய்வது உயர்ந்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்ல நல்ல பண்புகளை அறிவுபூர்வமாக சிந்தித்து ஆள் மனதிலே பதிய வைத்து வெளிப்படுத்துவது இது போன்ற விஷயங்களிலே இருபத்தைந்து சதவிகிதத்தை பயன்படுத்தலாம் அப்புறம் தத்துவம் என்று ஒன்று இருக்கிறது அதுல கூட நான் என்ன சொல்லுவேன்னா இருபத்தஞ்சு சதவிகிதத்தில் பன்னெண்டரை சதவிகிதம் நீங்க வந்து மெய்ப்பொருள் ஆராய்ச்சியை செய்து அந்த மெய்ப்பொருள் ஆராய்ச்சியின் மூலம் உண்மைப்பொருளை உணர வேண்டும் அது வந்து கொஞ்சம் ஆழமான விஷயம் இது வந்து பிறகு பண்ணக்கூடியது கடைசியில் செய்யக்கூடியது அறிவாற்றலை அதுக்கு பயன்படுத்தணும் சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார் சாதாரண மனிதன் தன்னுடைய அறிவாற்றலில் தொண்ணூறு சதவிகிதத்தை வீணாக செலவழிக்கிறான் வீணாக்கிவிடு பயன்படுத்துவதில்லைங்கிறார் தொண்ணூறு சதவிகிதத்தை பயன்படுத்துவதே இல்லை பத்து சதவிகிதத்தை தவறான வழியில் பயன்படுத்துகிறான் இருக்கிறது நூறு சதவிகிதம் அந்த நூறு சதவிகிதத்தில் பத்து சதவிகிதத்தை தவறான வழியில பயன்படுத்தி தொண்ணூறு சதவிகிதத்தை செலவே பண்றது அப்படியே வச்சுக்கிறான் அடுத்த பிறவி அது எப்போ அப்போ பன்னெண்டரை சதவிகிதம் நான் சொல்றேன் இது தோணுச்சு இந்த கணக்கு பன்னெண்டு சதவிகிதம் மெய்ப்பொருள் ஆராய்ச்சிக்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றதுனால அந்த மெய்ப்பொருள் ஆராய்ச்சிக்கு பன்னெண்டு சதவிகிதம் கடைசியில பன்னெண்டு சதவீதம் என்னத்துக்கு சுவாமி அந்த இவ்வளவு கருத்துக்களையும் அறிந்ததை மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்றதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு பன்னெண்டரை சதவிகித அறிவை பயன்படுத்து அதை வழங்குவதற்கு இதை எதையும் எதிர்பார்க்காம சொல்லிக் கொடுக்கிறது சதவீதம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்லோகம் இருக்கு தீயவர்கள் நல்லவர்கள் ஆக வேண்டும் நல்லவர்கள் அமைதி பெற வேண்டும் அமைதி பெற்றவர்கள் துன்பங்களில் இருந்து முழு முழுவதுமாக விடுதலை பெற வேண்டும் அதாவது விஞ்ஞானம் பெற வேண்டும் பிறகு அவர்கள் மற்றவர்களையும் துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்கான வழியை சொிக் கொடுக்க வேண்டும் அப்படின் ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது தீயவர்கள் நல்லவர்கள் ஆகட்டும் மன அமைதி பெறட்டும் மன அமைதி பெறட்டும் என்றால் மெய்யறிவை பெறட்டும் மெய்யறிவு பெற்றவர்கள் துயரத்திலிருந்து விடுபடட்டும் அதிலிருந்து முற்றிலும் அதனுடைய பயனை பெறட்டும் பெற்ற பயனை பிறருக்கும் வழங்கட்டும் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அதனால பிறரையும் முக்தி அடைவை செய்வானாக இந்த மனித பிறவியினுடைய சிறப்பு எல்லையற்றது மனித பிறவி வந்து என்ன அதுதான் பாடுறாங்க இல்லையா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே தேற்றிகாரம் போட்டார் இம்மாநிலத்தே இம்மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவதே பிறவி வேண்டான்னு தான் சொல்லுவாங்க ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு பிறவி இந்த பிறவியனுடைய சிறப்பு தெரிகிறது அதனால இறைவனை உணரும் பொழுது அறிவை நன்கு பயன்படுத்தும் போதுதான் இந்த பிறவியின் வெளிப்படுகிறது இல்லாட்டி நாம் என்ன வந்து பிறந்து சம்பாதிச்சு சாப்பிட்டு குழந்தைய பெற்று செத்து போகிறதுக்காக பிறந்திருக்கோம் இதுக்காக பிறந்தோம் நம்ம பெரியவங்க அப்படியா பிறந்து செத்து இருக்காங்க இல்லையே ஒரு என்ன பண்ணிருக்காங்க சிறப்பு என்னன்னா தங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மையை உலகத்துக்கு வழங்கி தங்களுடைய தனித்தன்மையை நன்கு அழித்து கொண்டவர்கள் நம்முடைய பெரியவர்கள் மகான்கள் ஒரு ஒரு இண்டிவிஜுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இண்டிவிஜுவரிசா காட்டிக்கூடாது வந்து மானம் உள்ள மாண்பு மிகு அது இது போட்டு அப்செக்டிவ் எல்லாம் போட்டு அடைமொழி எல்லாம் போட்டு அவர் செஞ்சது இத்துணூண்டு அவருக்குற பட்டம் பெருசு இது பாபம் பாபம் எம்பி என்ன தெரியுமா மகா பாபி எம் பி அது மாதிரி புரிய இது எவ்வளவு பெரிய பெரிய ரிஷிகள் மகான்கள் இப்ப வந்து யாருக்காவது தெரியுமா சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிவானந்தர் சின்மயானந்தர் எத்தனை பெரிய மகான்கள்லாம் இங்கே வந்துட்டு அவங்களுக்குலாம் இவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது ஏன்னா நகைக்கடை கூட்டம் கம்மியாக தான் வரும் நாங்கள் அது மாதிரி பரவாயில்ல அதனுடைய தரம் பார்த்தா நல்லா இருக்கும் ஒன்று நம்ம ஒன்று அதை குறைப்பட்டுக்கலை ஆனா எப்பவும் தர்மம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பத்தஞ்சு தர்மம் இருக்கணும் ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் போனா போறது இருந்துட்டு போட்டோம் ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா தேடி பிடிக்க வேண்டியிருக்கு தர்மத்தை வச்சுதான் தேடணும் இருக்கட்டும் சமுதாயத்தை விட்டுடும் இப்ப நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்முடைய நாம் வெளிப்படுத்தி நம்முடைய தனித்தன்மையை மறைத்து கொள்ள வேண்டும் நம்ம பேர் புகழெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ஏதோ பேருக்கு தெரிஞ்சா தப்பு இல்லை அதுல ஒண்ணு கிடையாது நல்ல புகழ் அடையிறது ஒண்ணு குற்றம் ஆனா முக்கியம் நம்முடைய மகான்களுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டணும் என்ன ஆகிறது நம்ம வேதத்துக்கெல்லாம் ரிஷிகளுக்கு ராயல்ட்டி கொடுத்து வாழுமா ஒரு ஒன்னு ஒண்ணும் முடியாது தியாகராஜருடைய பாட்ட பாடி நிறைய பேருக்கு பங்களா கட்டிவிட்டாங்க ஆனா தியாகராஜர் கடைசி வரைக்கும் அவர் சொன்னார் நிதி சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா பெரியவங்களுடைய மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அவங்களுக்கு அவர்களிடத்திலே வந்து அந்த அந்த அறிவு ஊற்று பொங்கி ததும்ப ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு மனுஸ்மிருதியில சொல்லப்படுகிறது ஒரு சிஷியன் என்ன பண்றான்னா ஒரு சிஷியன் என்ன செய்கிறான் குரு கிட்ட போய் கேட்கிற ஆர்வத்தை காட்டுற போது நீங்க வந்து உங்களை பார்த்தா எனக்கு சொல்லணும்னு தோணணும் உங்களை பார்த்தா இருக்கிறது மறந்து போயிடப்படாது உங்களை பார்க்கிற போது இவங்கெல்லாம் நல்லா கேக்குறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆசையா இருக்கணும் தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமருவர் கச்சரிந்தார் நாம சந்தோஷப்படுறதை பார்த்து உலகம் சந்தோஷப்படுறத பார்த்து மேலும் சந்தோஷப்படுவாங்க படிச்சவங்கிறார் திருவள்ளுவர் தாம் இன்புறுவது விஷயங்களை படிச்சு சொல்றேன் உங்களை பார்த்து உங்களை பார்த்து சொல்ற போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு உங்க சந்தோஷத்தை பாக்குற எனக்கு சந்தோஷம் இன்னும் கூடுறது அதனால என்ன பண்றேன் இன்னும் நான் சொல்றேன் இன்னும் உங்க சந்தோஷம் கூடுறது இது வந்து என்னன்னா ஒப்பு உயர்வற்ற இன்பத்தை கூட்டிக் கொண்டே போகிறோம் இதுதான் அறிவு இன்பம்னு பேர் இது வந்து புலன் இன்பம் வேறு உணர்ச்சி இன்பம் உணர்ச்சியினால இன்பம் அனுபவிக்கிறது வேறு அறிவு இன்பம் வேறு அறிவினால பெறக்கூடிய இன்பம் வேறு இதை வந்து நான் உன்ன பார்க்கற போது ஆஹா நல்லா இருக்குங்கிறது வேற அதை பற்றி தெரிஞ்சு இது எப்படி செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிற போது அந்த இன்னும் அதை பற்றி விவரம் அதிகமாக தெரிகிறது இப்போ மனிதன் ஒருத்தரை பார்க்குறோம் அழகா இருக்காருனா அழகா இருக்காருனா சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு அஷ்டவக்ரமா இல்லை அழகாக இருக்கிறார் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தா தெரிஞ்சு போயிடும் எப்படி வேணாலும் தெரியும் ஒருவேளை பேசுகிற போது தெரிஞ்சு போயிடும் அவர் அழகாக இல்லையாங்கிறது அப்புறம் அவர் சில பேர் அழகாக அவங்க பேசுறத பார்த்தா உடனும் போல இருக்கும் அதனால அந்த பேச்சும் வெறும் ரூபம் மாத்திரம் அழகாக இருந்தால் பொறுமா குணமும் அழகாக இருக்கணும் ஞானமும் அழகாக இருக்கணும் அறிவும் அழகாக இருக்கணும் இப்போ வந்து வெறும் இதில் இந்த அழகாக எத்தனை நாளைக்கு நிற்க வயசாச்சு ரத்தம் உலகிட்ட சிறப்பை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி மேன்மை அடையணும் இதெல்லாம் அல்பம் தோணும் நான் வந்து பாருங்கிறாங்க புண்படுத்த விரும்பல இருந்தாலும் கூட காட்டிலும் உங்ககிட்ட நிறைய உங்கள்கிட்ட ஒரு ஒருத்தட்டும் இருக்கு எதுக்கு இந்த சொல்ல வந்தேன்னா சிஷ்யன் வந்து குரு கிட்ட இருக்கிற வித்தைய தன்னுடைய கேட்கும் ஆர்வத்தை காட்டி தோண்ட வேண்டுமா கேட்கும் ஆர்வத்தை காட்டி தோண்ட வேண்டும் எப்படி கிணத்திலே இருக்கக்கூடிய நீரை அதற்கு வெட்டு வெட்டு அதற்கு துணை புரிகின்ற கருவியை கொண்டு வெட்டி வெட்டி தண்ணீரை எடுக்கிறோமோ அது போல ஒரு கிணறு மாதிரி அவருக்குள்ள நிறைய சரக்குகள்லாம் இருக்கு ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க நான் சரக்கு தான் சாதாரண பாஷையில் சொல்றேன் எதை தொட்டாலும் தப்பா இருக்கு வார்த்தைகளுக்கெல்லாம் அப்படி ஆயிடுத்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சத் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படி சத் விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நிறைய இருக்கிறதுனால அந்த சத் விஷயத்தை அவருக்கே வந்து சடனாக சொல்ல வராது அதுக்கு ஒரு ஊடு வேணும் திடீர்னு எங்கேயோ ரோட்டில் போயிட்டே இருக்கோம் சுவாமி இங்கே வாங்க ஏதோ இந்த பகவத்கீதையில அந்தவந்த இமய தேகாகான்னு சொல்லி இருக்கேன் அதை பத்தி என்னன்னா அப்போ நான் ஏதோ வேற ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிச்சுன்னு அப்புறம் அந்தவந்த இமய தேகாகா என்னது அது எங்கே இருக்குது தெரிஞ்சாளுக்கு அப்ப வந்து ஏதோ ஒரு குரலை சொல்லி அதை சொல்லி அதுக்கு ஒரு மூடு வேணும் அந்த குருகிட்ட இருக்கிற கேட்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்த போது அந்த ஆர்வத்தை அவர் கொடுப்பார் நான் சொல்லல மனு மனு மனு மகாராஜா சொல்றார் மனு ஸ்மிருதி அவர் சொல்லுகிறார் மனுங்கிற பெரிய ராஜா அவர் சாதாரண நாள் இல்லது அவர் சொல்லுகிறார் நரோ வாரி அதிகச்சதி அதிக்சதி புரியுறதா பருவம் எதா எப்படி கனித்திரேன கணன் கனித்திரேன கனித்ரம்னு சொன்னால் இந்த பாறையை வெற்ற கருவி பாறை மண் இதெல்லாம் தோன்றோமே அந்த கருவிக்கு பேர் கனித்ரம்னு பேர் கணன் கனித்திரேன கனித்திரேன கனன் நரஹா மனிதன் வாரி தண்ணீரை அதிகச்சதி அடைகிறானோ ஏவம் இவ்வாறு குரு கதாம் குருவினிடம் உள்ள வித்யாம் வித்யை கேட்கும் ஆர்வத்தினால் அதிகச்சதி அடைகிறான் எப்படி பாருங்கள் திருஷ்டாந்த தாஷ்டாந்தங்கள் எப்படி ஒரு மனிதன் கிணறு தோண்டும் கருவியை கொண்டு தோண்டி கிணறு தோண்டும் கருவியை கொண்டு தோண்டி தண்ணீரை எடுக்கிறானோ அப்படி ஆர்வமுள்ள மாணவன் தன்னுடைய கேட்கும் ஆர்வத்தை குருவின் முன் வெளிப்படுத்தி அவரிடம் இருக்கின்ற அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால நீங்க அதை அப்படி பண்ணினா தான் வரும் இதுக்காக இப்ப நான் உங்களை யாரும் எப்படி ஒன்று சொல்லு நீங்க உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு சொல்லணும் போல ஆசையாக தான் இருக்கேன் நீங்க கேட்க விருப்பமாக தான் இருக்கீங்க கேள்வியால் தோற்கப்படாத செவி எனத்தானும் நல்லவை கேட்க செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் வந்து நல்லதை கேட்கிறோம் நான் காது ரணூரி கேட்பேட்பரணேபிாமல் நாங்கள் நல்ல விஷயத்தை நன்றாக கேட்போமாக நமக்கு இது ஒரு நல்ல இதுதான் சிறப்பு இந்த மனித பிரச்சனை சிறப்பே இந்த கல்விதான் கல்வி கண்ணுடையார் என்போர் கற்றோர் முகத்திரண்டு பூவுடையார் கல்லாதவர் இதனுடைய பொருள் ரொம்ப அழகு என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ன குரல் வாழும் உயிர்க்கு நன்றாக ஒரு உயிரோட்டத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னவோங்க நான் நடைப்பிணமா வாழ்றேங்க நிறைய பேர் நொந்துக்கிறாங்க புத்தி இல்லைன்னு அர்த்தம் கடவுள் கொடுத்த புத்தியை அப்படியே வச்சு பாதுகாக்குறாங்கன்னு அர்த்தம் பயன்படுத்துறதே இல்லைன்னு அர்த்தம் கடவுளே யோசிப்பாரு இவனுக்கு என்னத்துக்கு மனித பிரவி கொடுத்தோம் இந்த ஜீவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவோம் அவரையே போரடிக்க வச்சுடும் அது மாதிரி இந்த பிறவியே வந்து கடவுள் நமக்கு அதுக்காக கொடுத்திருக்காரு இந்த சொல்ல வந்த விஷயம் இந்த அறிவு இந்த அறிவு ஆற்றலை வந்து முழுமையாக பயன்படுத்தி இதனுடைய சிறப்பை நன்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இப்போ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அறிவாற்றலை வெளிப்படுத்துவது இந்த வெளிப்படுத்துறதுக்கு நாம் என்ன பண்றதுன்னா நம்ம வந்து நமக்கு இருக்கிற இந்த சக்திக்கு நம்முடைய சாஸ்திரங்கள் பெரும் துணை நமக்கு பரம உபகாரம் பண்ணுகிறது உபகாரம் பண்ணுறது உணர்றதுக்கு இதெல்லாம் விஷயங்கள் இந்த அறிவாற்றலை சக்தியை நம்ம அறிவாற்றலை நன்கு பயன்படுத்தினா தான் இது மிளிரும் இது அவ்வப்பொழுது எனக்கு சில கருத்துக்கள் என்ன நான் காலையிலிருந்து பேசிட்டே இருக்கிறதுனால திடீர் திடீர்னு உள்ள அதனால கொஞ்சம் மெதுவா போ என்ன திடீர்னு எங்கேயோ நிறுத்தி விடுறாரு எனக்கே சந்தேமா நின்று பிறவி கிடைச்ச பிறவிய வெளிப்படுத்துறதுங்கறத நம்ம படிச்சோம் நிறைய பேருக்கு இதை கொடுத்திருக்காரு கடவுள் அதை சரியா பயன்படுத்த மறுக்கிறோம் நாம இதுலயே போட்டு போட்டு இந்த அறிவை வீணாக்கி விடுறோம் வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சு போயிடுறது யார்த்தையா கேட்டு பாருங்க இப்போதான் சுவாமி பிறந்த மாதிரி இருக்கு அது இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சே போச்சு எப்படின்னே புரியலையே அவ்வளோ வேகமாக போகுது உலகம்னு அது போகிற மாதிரி தான் போயின்னு இருக்கு அது நமக்கு அப்படி தோன்றுகிறது நம்ம சரியாக எப்படி பயன்படுத்தினோங்கிறத பார்த்தோமானா இத்தனை வருஷ காலத்தை நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோமானா இதெல்லாம் சொல்லுவாங்களே ஒரு வயசான தாத்தாவை கூப்பிட்டு உங்கள் வயசு என்னென்னா மூணு வருஷம்னு வரும் அவருக்கு வயசு அறுபத்தி ரெண்டு அவரை பார்த்து கேட்டா உங்களுக்கு வயசு என்னன்னா மூணு வருஷம் ரெண்டு மாசம் அஞ்சு நாள் சொன்னி இப்படி சொல்றீங்க உங்களை வயசு ஆன மாதிரி இருக்க வயசு அறுபத்தி இருக்கலாம் ஆனா அது வந்து சும்மா பேருக்குத்தான் நான் மூணு வருஷமா தான் உண்மையிலேயே வாழ்றேன் பாத்தீங்களா நான் எங்காச்சு புடிச்சுட்டே போனென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு விட்டு போச்சது வாழும் உயிருக்கு வாழ்கின்ற உயிர்க்கு உயிரோட்டத்தோட வாழணும் எழுத்துங்கிறது லிட்ரேச்சர் இலக்கியங்கள் ஆகவே எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது இப்ப எண்ணும் எழுத்தும்னு சொன்னா நம்பர் இல்லை ஒன்னு ரெண்டு நம்பரா நமக்கு வாழும் உயிருக்கு தேவை அதெல்லாம் சாதாரண விஷயம் எண் என்பது தர்க்க சாஸ்திரத்தை குறிக்கிறது லாஜிக் பிலாசபியை குறிக்கிறது எழுத்து என்பது வெறும் எழுத்து அல்ல எழுத்து என்பது இலக்கியங்களை குறிக்கிறது கம்பராமாயணம் வில்லிப்புத்தூரார் பாரதம் காஷிகாண்டம் மதுரை மதுரை சோமசுந்தர கடவுளை பற்றிய புராணம் திருவிளையாடர் புராணம் புராணம் அதுதான் எழுத்து எழுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலை ஜீவக சிந்தாமணி இது போன்ற நூல்கள் தொல்காப்பியம் தொல்காப்பியம் வந்து என்ப வாழும் உயிருக்கு ஒரு மனிதனுக்கு லாஜிக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் லாஜிக் லிட்ரேச்சர் தெரிஞ்சாத்தான் லாஜிக்கலா லிட்ரேச்சரை டீச் பண்ண முடியும் ஆமா பின்ன எப்படி சொல்லி தர்றது இல்லாட்டி இப்ப எப்படி இத்தனை வருஷமா இந்த சம்பிரதாயம் இந்த கழுத்துக்கள்லாம் நிலவி கொண்டிருக்கிறது என்றும் அதாவது உயிரோட்டத்தோடு இருக்கு வாழும் இருக்கு நம்ம எப்பவுமே ஞாபகம் இந்த திருக்குறள் நூல்கள் இதுல கொண்டு போய் நம்மளை சேர்த்துடும் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற அறிவாற்றலை முயற்சியை இதோடு நாம் சேர்த்து இணைத்து விட வேண்டும் அப்படி இணைச்சுட்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அறிவுடையார் எல்லாம் உடையார் நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து என்ன பொருள் வந்தாலும் புகழ் வந்தாலும் போனாலும் அது பற்றி நமக்கு ஒன்னு தோன்றது உண்மையான நோக்க நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால நம்ம அதை அவ்வளவுதான் அதை பத்தி பெருசா நினைக்க மாட்டோம் பணமே வாழ்க்கை பணமே குறிக்கோள் பணத்திற்காக அண்ணன் தம்பி உறவையும் கூட துண்டித்து விடலாம் பணத்திற்காக தாய் தந்தை உறவை கூட மாற்றி விடலாம் பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வர ஆரம்பிச்சாச்சு மக்களுக்கு பணத்தை எந்த வழியில் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஒன்றும் குற்றம் இல்லை நாய் விற்ற காசு குறைக்காது அப்படி பணம் பணம் பணம்னு பணத்திலேயே மூழ்கி போற ஒரு வாழ்க்கையா போச்சு அதனால என்னாச்சுன்னா குணமாவது நிம்மதியாவது கிடையாது எனவே நாம என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த விஷயத்தில் இந்த அடிப்படையான இந்த விஷயங்களை சிந்தனை பண்ணும் பொழுது நம்ம அந்த சாஸ்திரத்தை சேர்ந்திருக்கிறதுன்னு ஒன்று சொல்லிட்டேன் அதை நம்பணும்னு சொல்லிட்டேன் நேற்றுக்கு அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களெல்லாம் கடைப்பிடிச்சா நமக்கு எல்லா உண்மைகளும் நமக்கு புரியுங்கிறது நேற்றுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்தபடியாக என்ன சொல்ல போகிறேன்னா நம்பினா போகாது படிக்கணும் பொறுமையாக படிக்கணும் ஆர்வத்தோடு படிக்கணும் பொறுமையாக படிக்கணும் அதுதான் நமக்கு ஒப்புயர்வற்ற செல்வம் நனம் வித்கீன கல்வி மனிதனுடைய அழகை கூட்டுகிறது கல்வி மனிதனுக்கு எப்பொழுதும் செல்வத்தை பாதுகாத்து வைக்கிறது உண்மையான செல்வத்தை பொருட்செல்வம் அல்ல அந்த அறிவு இருப்பதால் எப்பொழுதும் அவன் பொருட்செல்வத்தை பெற்றுவிட முடியும் பிரச்சன குப்தம் தனம் மிகவும் பாதுகாக்கப்பட்ட செல்வமாக கல்வி இருக்கிறது கேடு இல் விழு செல்வம் கெட்டது நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒருமை கண் தான் கச்ச கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து கற்பவை கற்க நிறைய நீங்க சான்றுகளை பார்க்கலாம் ஆயினால வந்து பிரச்சன குப்தம் தனம் வித்யா போக எல்லா வகையான இன்பத்தையும் நம் காலடியிலே கொண்டு வந்து சேர்க்கும் இன்பத்தையும் போக பொருளை மாத்திரம் இல்லை அந்த போக பொருள்களிலிருந்து இன்பமும் கிடைக்கும் முதல் சில பேர் கிடைச்சுடும் அனுபவிக்க முடியாது ரெண்டும் கிடைக்கும் குருகு நம்முடைய குருநாதர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பது குருவினிடம் குரு தன்மையை கொடுப்பது கல்வியே இருக்கிறீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள் குரு கல்விதான் குருவிற்கு குருவாக இருக்கும் தன்மையை கொடுக்கிறது வெளிநாட்டுக்கு சென்று விட்டால் நம்முடன் உச்ச உறவினராக இருப்பது நாம் கற்ற கல்வியே கல்வியே உயர்ந்த தெய்வம் அறிவே உயர்ந்த தெய்வம் கல்வியே பெல்லோராலும் போற்றப்படுகிறது பொருள் ஓரளவுக்குத்தான் போற்றப்படுகிறது பொருள் நிறைந்தவர்களும் கல்வி அறிவே உடையவனை சார்கிறார்கள் நாடுகிறார்கள் பொருளை பாதுகாப்பதற்கே அவனுடைய துணை தேவைப்படுகிறது பொருளை காட்டிலும் மேலான இன்பங்களை கல்வி அறிவுடையவர்களால் தான் தரமுடிய தர என கல்வி அறிவு இல்லாதவன் விலங்குக்கு சமானமானவன் என்கிறது பத்ரஹரியனுடைய ஒரு ஸ்லோகம் எனவே அதை நன்றாக கற்க வேண்டும் ஆர்வத்தோடு கற்க வேண்டும் பக்தி உணர்ச்சியோடு கற்க வேண்டும் வேதோ நித்தியம் அதிகதாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க முதல்ல பா மனப்பாடம் மன்னன் திருக்குறள் போன்ற அந்த காலத்துல நம்முடைய கல்வி திட்டம் அப்படி சிறு குழந்தைகளுக்கு பாட மனப்பாடம் பண்ண வைக்கிறது முக்கிய அம்சம் ஏன்னா மனப்பாடம் பண்ண வச்சாதான் பிற்காலத்துல அவனுக்கு பொருள் சொல்ற போது அழகா லிங்க் பண்ண முடியும் இப்ப இந்த குரலை படிச்சுட்டு இருக்கிறவங்க இப்பெல்லாம் நம்ம இந்த புத்தகத்தை எடுக்கிறோம் சட்டப்படி பார்த்தா உங்களுக்கு எல்லாம் படிச்சிருந்தா தான் நான் பாடமே நடத்த முடியுது அப்படி எப்படி நடத்துறது நீங்க எல்லாரும் பகவத்கீதையை முழுக்க மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க அப்புறம் நான் வந்து உங்களுக்கு பேசுறேன் பகவத்கீதையன்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸ் நடக்கவே நடக்குது நடக்க போகுது நடக்க போறது ஆனால் அந்த காலத்து திட்டம் எப்படின்னு கேட்டால் முதல்ல மனப்பாடம் பண்ணணும் இந்த கோயில் ஒரு மடம்னு ஒரு மடம் இருந்தது இப்ப அது இதெல்லாம் சரியில்லாமல் போச்சு அது இல்லை நடக்கிறது இல்லை இந்த மட்டம் இப்ப வேற விதமா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இந்த கோவில் ஒரு அந்த மடத்துல போய் வயசானவங்க கூட சேருவாங்க நாற்பது வயசுல ஐம்பது வயசுல கூட போய் சேருவாங்க மடத்துல மடத்துல சேர்ந்தா மூணு வருஷம் எல்லா நூல்களையும் மனப்பாடம் பண்ணணும் முதல்ல பாடம்னு சொல்லித்தரமாட்டார் இலக்கணம் சொல்லி கொடுப்பார் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க கைவல்ய நவனியைதான் பாட்டு மனப்பாடம் பண்ணணும் மகாராஜா துறவு மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம் பண்ணி முடிச்சு அந்த சாமியார்கிட்ட தலைமை சாமியார்கிட்ட ஒப்பிக்கணும் ஒப்பிச்ச பிறகு அவர் அதுக்கு விளக்கம் சொல்லுவார் அப்ப விளக்கம் சொன்னா அனுபவிக்க முடியும் இல்லாட்டி நான் ஒரு பாட்டை சொல்ற போது நீங்க வந்து எல்லாரும் கடைசி சாமியார் நல்லா படிச்சிருக்காரு நீங்க என்ன பிரயோஜனம் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சாமியார் நல்லா படிச்சிருக்காருல்ல ஆமா படிச்சிருக்கேன் உங்களுக்கு என்னாச்சு நான் படிச்சது உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள படிக்கணும் நேற்றுக்கே நான் சொன்னேன் உங்களுக்கு அறிவுரை சொல்ல வரல பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரல டீச் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னேன் அதனால நீங்கள் வந்து எப்படி இப்போ வந்து நான் வந்து மூணு நாள் நான் அஞ்சு நாள் பேசிட்டு போறேன்னா அவர் வந்தார் நிறைய படிச்சிருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீங்க படிக்கணும் நீங்க படிக்கணும் படிச்சே ஆகணும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுறதுக்காக இப்பவாவது படிக்கணும் இப்பவாவது படிக்கணும் சுவாமி ஏதோ சொற்பொழிவுக்கு வந்தா கொஞ்சம் நிம்மதியா விடமாட்டீங்களா நிம்மதியா விடமாட்டீங்களா ஏதோ நாங்கள் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு போலான்னு வந்து ஏற்கனவே எல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ஏதோ படிக்கணுமோ கற்பவை கற்க படிக்க வேண்டிய நூல்களை படியுங்கள் தயவு செய்து பேப்பரை குறையுங்கள் நான் வேண்டான்னு சொல்லல நீங்க காலம்புற எழுந்த உடனே பேப்பர் படிக்காதீங்க அந்த பாவத்தை செய்யாதீங்க நாளைக்கு சொற்படி வரக்கூடாது ஒருத்தர் சொன்னார் சிகரெட்டு பிடிக்கிறத பத்தி பேப்பர்ல போட்டுட்டே இருக்கான் அடிக்கடி சிகரெட்டு பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானதுங்கிற விஷயம் அடிக்கடி பேப்பர்ல வருகிறது அதை படிச்சு படிச்சு நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்னன்னா படிக்கிறத விட்டுட்டேன்ட்டான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்புறம்தான் உபதேசம் நீங்க வந்து இப்ப நான் சொன்னேன்னு சொல்லி நாங்க இப்படி ஆயிட்டோம் உனக்கு நீயாவது படி அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான் உன்ன மாதிரி எனக்கு புத்தி வரும்போது விடமாட்டீங்க சுவாமி அதனால இதுக்கு பதிலாக ஏதாவது படிக்கலாம் வேற ஏதாவது கொஞ்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்லோகம் படிச்சீங்கன்னா போரும் ஒரு வருஷத்துல பகவத்கீதைய படிச்சு முடிச்சுடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டே ஸ்லோகம் நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு வச்சுங்களா ஒரு நம்பிக்கையை வச்சு ஒரு வருஷமாவது இருப்போம் அதுக்குள்ளேயாவது பகவத்கீதை படிச்சோம் ஆதி சங்கர சொல் இருக்கார் வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு தினம் கொஞ்சம் பகவத்கீதை படி விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லு கொஞ்ச நேரம் கடவுளை உள்ள தியானம் பண்ணு நல்லவங்களோட சேர்ந்து நல்ல விஷயத்தை கொஞ்சம் நேரம் பேசி சிந்தனை பண்ணு உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தால் ஏழை ஜனங்களை கொடுத்து உதவி பண்ணு இது போர் இதுதான் ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டார் சங்கராச்சாரியார் நிம்மதியான வாழ்க்கையை சொல்லிவிட்டார் கேயம் கீதா நாம சகசிரம் தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாயச்ச வித்தம் தேயம் தீன ஜனாய சித்தம்னா வித்தம்னா செல்வம் தீன ஏழை ஜனங்களுக்கு தேயம்னா கொடுக்கணும் அப்புறம் வந்து சஜ்ஜன சித்தம் நேயம் சித்தம்னா மனசு நேயம்னா கொண்டு செலுத்தணும் யாரு கிட்ட சஜ்ஜன அப்புறம் வந்து ரூபம் அஜசிரம் ஸ்ரீபதி ரூபம் தேயம் இடைவிடாமல் உள்ளத்திலே ஸ்ரீபதியினுடைய ஸ்ரீஸ்பதியான பகவானை தியானம் பண்ணணும் அப்புறம் வந்து பகவத்கீதை படிக்கணும் விஷ்ணு சஹசிர படிக்கணும் நீங்க இன்னும் சங்கல்பம் பண்ணீங்க நான் தினம் ஏதாவது கொஞ்சமாவது புஸ்தகம் படிப்பேன் எங்கெல்லாம் படிக்கிறவங்களா இருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் தூண்றேன் நீங்க படிச்சுட்டுதான் ரொம்ப நல்லது இல்ல சுவாமி இது வந்து நான் இப்பதான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா கொஞ்சம் படிக்கணும் போல தோன்றதுன்னு தோன்றது இல்லை பண்ணணும் தீர்மானம் இல்லை நன்றாக படிக்கணும் சரி படிக்கிறோம் வச்சு படிக்கிறோம்னே ஒத்து நிட்டோம் ஒரு வார்த்தைக்கா ஒத்துக்கிறோம் அடுத்தது என்ன படிச்சதுக்கு பிறகு அதுல சொன்னபடி நடக்கணும் கற்க அதற்கு தக நிற்க முதல்ல தெளிவா படிச்சு படிக்க வேண்டிய புத்தகத்தை படிக்கணும் அதை தெளிவா படிச்சு புரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு அதுல சொன்ன மாதிரி நடக்கணும் எப்படி நடக்கிறது முதல் கண்டிஷன் என்னன்னா நம்ம மனம் போன போக்குல நாம நினைக்கப்படாத சிந்திக்கிறதே சிந்திக்கிறதுலயே நாம ஒழுங்கு பாட்டை கொண்டு வந்தார்கள் அப்புறம் பேச்சுல ஒழுங்குபாட்டை கொண்டு வந்தார்கள் இதெல்லாம் தான் குறை விழா நிறைவுக்கு பேசிக் கோ டு பேசிக் சொன்னேன் பாருங்க நேற்றுக்கு என்ன சொன்ன மனிதப் மேன்மையை உணரணும் நம்முடைய சாஸ்திர கருத்துக்களை நாம் நம்பணும் இன்னைக்கு நான் அடுத்தபடியா என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமோ அதை ஒழுங்கா படிக்கணும் படிச்சு அதுபடி நடக்கணும்னு ஆரம்பிக்கோணினு நம்ம சாஸ்திரம் சொல்லுறது ஒரு ரெண்டு ஸ்லோகம் கீதையில சொல்றேன் மூணாவது அத்தியாயத்தில் ஒரு இடத்துல கிருஷ்ண சொல்ற அர்ஜுனா பொறிகள் புலன்களில் பொருந்துதலால் பொருண் புலன்களில் பொருந்துதலால் விருப்பு வெறுப்பு இயற்கையாகவே நமக்கு உண்டாகிறது ரோட்டில் பார்த்தா வரும்போது ஜனங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க நாங்கள் காரில் வரோம் எதுவுமே கண்ட்ரோலே கிடையாது ஒருத்தர் நாடு ரோட்டில் நிற்கிறார் ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறார் ஒரு லாரி வருது அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் போயிட்டுருக்கான் ஸ்கூட்டரில் அப்படியே நிறுத்திட்டான் நிறுத்தி இன்னொருத்தன்ட்டு பேசின்னு இருக்கான் பின்னாடி பஸ்ஸு வந்திருக்கு நிற்குது அவன் இவங்கிட்ட பேசுகிறான் அதுக்கு பின்னாடி அஞ்சாறு வண்டி நிற்குது இங்கிருந்து எப்படி பாக்கிறோம் பார்த்தா வந்து யோ போயா அப்படிங்கிறாங்க இறையா என்ன பெரிய விஷயம் எங்க போறியிரு அப்படிங்கிறாங்க நடு ரோட்ல நூற்று கணக்கான வண்டிகள் போயின்னு இருக்கு வந்து மக்களுடைய விருப்பம் இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஏன்னா நமக்கு எங்க கஷ்டமோ அதை தான் சொல்லுவோம் நீங்க ஒரு ஒரு விஷயத்திலேயே எடுத்து பாருங்க இது சாதம் இப்ப மனிதர்களுக்கு வந்து ரோட்ல சென்ஸ்ங்கிறது டோட்டலாக போயிடுச்சு எப்படி நடக்கணும் எப்படி போகணும் ஒன்று ஒரு நியமமே கிடையாது என் சௌரியத்துக்கு நான் இப்படி போவேன் அப்படி போவேன் இன்னைக்கு பொழைச்சா பொழை இருந்தா இரு வாழ்ந்தா வாழு செத்தா சாது இப்படி தான் ரோட்ல எல்லாரும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஒரு டிசிப்ளினே கிடையாது ஏன்னா மனம் போன போக்கில் ரோட்ல செல்லுகிறாரு யாருக்கும் ரோடு சென்ஸ் கிடையாது அதை டீச் பண்ணுன்னா பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இதெல்லாம் முழுக்க முழுக்க எல்லாம் முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு இனி அவருக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது நாம தான் என்ன பண்ணணும்னா புரிய சொன்ன மக்களுக்கு விருப்பு வெறுப்புங்கிறது சர்வசாதாரணமா விரத்தியா இருக்கு அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு விருப்ப வெறுப்பு வளர்த்தின்னு விட்டாங்க ஆனா கிருஷ்ணர் சொல்றார் விருப்பு வெறுப்புக்கு வசப்படாதே ியர்த்த ர தயோஹோஷம் நம்ம வாழ்க்கையை இதுவரைக்கும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நம்ம இதுவரைக்கும் சின்ன வயசுல இருந்து எத்தனையோ விரும்பினதை அடையறதுக்கு பார்த்துருக்கோம் சிலது அடைஞ்சிருக்கோம் சிலது அடைய முடியாம போச்சு அதே எத்தனையோ விஷயங்கள்ல இருந்து நாம விட்டு ஓடணும்னு நினைச்சிருக்கோம் சிலதுல இருந்து விலக முடிஞ்சது சிலதெல்லாம் விலக முடியாம நொந்துக்க முடிஞ்சது இதுதான் நம்முடைய அனுபவம் நாம் விரும்புகின்றவைகள் நமக்கு முழுவதும் கிடைக்கிறது என்று சொல்ல முடியாது அதே போல நாம் வெறுக்கின்றவைகளிலிருந்து முற்றிலும் நாம் விலகி விட்டு விட்டோம் என்றும் சொல்ல முடியவில்லை இது ஒரு இது இது நம்ம இதை யோசிக்கவாது வேண்டாமா நான் ஏன் இதை விரும்புறேன் நான் ஏன் இதை வெறுக்கிறேன் ஏன் எனக்கு விருப்பு வெறுப்பு இருக்குன்னு சிந்திக்க வேண்டாமோ அவ்வாறு சிந்திக்கிறதுக்கு நாம் தயாராயில்லை ஏன்னா யாரை பார்த்தாலும் குறை சொல்லி நோக்கம் நான் ஒரு சமீபத்தில் ஒரு புஸ்தகம் படித்தேன் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் அமைதிக்கு புற உலகை காரணமாக சொல்லுகிறாயோ அப்பொழுது நீ ஆன்மீக பயிற்சியை தொடங்கவில்லை என்று பொருள் எப்பொழுது நீ உன்னுடைய உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னிடத்திலேயே குறை இருக்கிறது என்பதை உணர தொடங்குகிறாயோ அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் ஆன்மீக பயிற்சி துவங்குகிறது புரியுது துவங்குகிறது எப்பொழுது நீ உலகத்திலும் உன்னிடத்திலும் குறையை காணுவதே இல்லையோ அப்பொழுது உன்னுடைய ஆன்மீக பயிற்சி முடிந்து ஆன்மீக பயிற்சி தொடங்கவே இல்லை ஆன்மீக பயிற்சி தொடங்கப்படுகிறது ஆன்மீக பயிற்சி நிறைவு பெற்று விட்டது மூணு நிலை இதை நன்றாகவே நாம சிந்திக்கலாம் ரொம்ப அழகுதான் சந்தேகமே அப்போ நாம பண்ண வேண்டியது என்னன்னா பொறிகள் புலன்களில் பொருந்துதலால் விருப்பு வெறுப்புகள் மக்களுக்கு இயற்கையாகவே வெளிப்படுகிறது இந்த ஒரு மனுஷன் எனக்கே எனக்கு குழப்பமா இருக்கு விருப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அழகான ஸ்லோகம் சொல்றார் வர்த்தகரி தினந்தோறும் சூரியன் உதிக்கிறான் சூரியன் மறைகிறான் நம்முடைய ஆயுள் காலம் குறைந்து கொண்டே போகிறது ஆயுள் காலம் குறைந்து கொண்டே போகிறது நாமோ பிஸியோ பிசி எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றோம் ஒர்க் ஒர்க் ஒர்க் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் டைம் போறது தெரியல வாழ்க்கை காலம் கழிவது தெரியவில்லை தினந்தோறும் பேப்பர்ல பாக்குறோம் அவர் போயிட்டார் இவர் போயிட்டார் காலமானார் அமரர் ஆனார் தெய்வீக பதவி அடைந்தார் வைலோகம் வைகுண்ட பிராப்தி அடைந்தார் சிவலோக பிராப்தி அடைந்தார் இயற்கை எய்தினார் என்னெல்லாமோ தினம் பார்க்கிறோம் அப்பவும் நம்மளும் போக போறோம் இந்த லிஸ்ட்ல தான் இருக்கும் ஒரு நாளைக்கு நம்மளை யாரோ போட்டு பார்க்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல வாழ்க்கையில் எங்க பார்த்தாலும் பணம் திருடு போச்சு கொலை பண்ணிட்டான் வாழ்க்கை நிலையில்லாம இருக்கு அப்படி இருந்தும் ஜனங்களுக்கு புத்தி வரமாட்டேங்குது உலகத்தில் ரொம்ப ஆசையோடு வாழ்ந்துட்டு இருக்கா என்னே பைத்திய உலகம்ங்கிறார் நான் சொல்லலை பைத் பர்தி ஆதித்யா சம் ஜீவிதம் வியாபாரிய காலோபி மரணம் ஜெகத் அக்காடிங் டு சைக்காலஜிஸ்ட் எவரிபடி இது நம்மளை பார்த்தா கூட நீ ஒரு சைக்கிக்குமா என்ன பார்த்தா நான் அவனை பார்த்து சொல்லுவோம் நீங்களும் அப்படித்தானே அப்படின்னா வேற என்ன பண்றது அப்படித்தான் இருப்போம் அப்படிங்க அதனால வந்து பார்த்தோம்னா எல்லா ஜனங்களுமே இந்த விருப்பு விருப்ப நல்லா விருத்தி பண்ணி கண்ட்ரோலே பண்ண முடியும் நமக்கு வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிடும் கொஞ்சமாவது புத்தியை யூஸ் பண்ணக்கூடாது ஏதோ கத்திரிக்காய் பிடிக்கல வெண்டக்காய் பிடிக்கல எனக்கு சிகப்பு கலர் பிடிக்கல பச்சை கலர் பிடிக்கலங்கிறதுலாம் சாதாரண விஷயம் நான் அதெல்லாம் சொல்லலை சமுதாயம் உட்கார்ந்துருக்கீங்க இங்கெல்லாம் லேடிஸாக உட்காந்துருக்கீங்க இல்லைங்கல்லாம் ஜென்ஸாக உட்காந்துருக்கீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக தர்மமாக உட்காந்துருக்கீங்க உங்கள் விருப்ப விருப்பு போல இல்லை அவருக்கெல்லாம் பாவம் கஷ்டமாக தான் இருக்குது காலை நீட்டின்னு உட்கார முடியணும் அந்த காலை நீட்டு உட்காரன்னா தோன்றுறது சுவாமிக்கு முன்னாடி காலை நீட்டுறது மரியாதை இல்லை கஷ்டப்பட்டு தான் உட்காந்துட்டு இருக்கார் பக்கத்துலேருந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு உட்காந்துருக்கார் அவர் எதுக்கு சொல்கிறேன்னா அது வந்து அது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு தெரியும் அதை பார்த்தாலே தெரியும் அவர் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் தன்னுடைய விருப்ப வந்து கட்டுப்படுத்தி மரியாதை தர்மம்னு உட்கார்ந்துருக்கார் எனக்கு தான் ஆசை கொஞ்சம் காலைப்படிலாம் போட்டுண்டு கொஞ்சம் பேசலாமா அப்படின்னா கூடாது எனக்கு ஒரு மரியாதை இருக்குது நானும் உட்காரத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா அதுக்கு எந்த ஒரு தர்மம் உண்டோ அதுபடி தான் நான் உட்காரணும் இதெல்லாம் விருப்பம் எனக்கு ஆசையாக தான் இருக்கு கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டு இப்படி கொஞ்சம் சாய்ந்துட்டே பேசலாமா அவங்கள்ட எப்படி இருக்கும் அது உங்களுக்கு அந்த இதே இம்பேக்டே இப்படி உட்கார்ந்து கை காலையெல்லாம் அசைச்சு அப்படி பேசினாத்தான் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்லணும் அதுக்கு ஒரு முறை இருக்குது திடீர்னு நான் பாட்டு எந்திரிச்சுன்னு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிவிட்டு அந்த பக்கம் போய் பிடிலாம் அப்படின்ட்டு சொன்னால் என்ன இருக்குன்னா ஒருவேளை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமோ என்னவோ எப்படி இருக்குது அப்புறம் நம்மளையும் டிவியில் எடுத்துன்னு போயிடுவான் வந்து விசேஷமா இருக்க வேண்டியதான் சொல்றாங்க காம ஏஷக் மகா அசனகா மகா பாப்மா மிக வைரீனம் இந்த விருப்பு வெறுப்பு பெரிய பிரச்சனை இதைத்தான் நம்ம சாஸ்திரத்துல மலம்ங்கிறோம் அழுக்குங்கிறோம் மலம் அழுக்கு இந்த மலத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதுதான் இப்ப கேள்வி விருப்பு வெறுப்புங்கிறது இயற்கையாகவே இருக்கு கிருஷ்ணர் சொல்றாரு அதுக்கு நீ வசப்படாதே அதுக்கு நீ வசப்படாதே அதுக்கு வசப்பட்டா என்ன ஆகும்னா வசப்பட்டா என்ன ஆகுமப்பா அப்படின்னா அதுக்கு வசப்பட்டையானா உங்ககிட்ட இருக்கிற அறிவு செல்வம் பறிக்கப்படும் நம்ம என்ன பண்றோம் நிம்மதிங்கிற ஒரு உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் நிம்மதிங்கிற ஒரு உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் நம்ம கிட்ட அறிவுங்கிற ஒரு செல்வம் இருக்கு ஆனா இது ரெண்டு பேரும் வழிப்பறி திருடர்களான் யாரு இந்த விருப்பு வெறுப்பு என்கிற வழிப்பறி திருடர்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடிய எதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் இந்த அறிவு செல்வத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் காமக்ரோதோ தஸ்கரா ன அபகாராய தஸ்மாத் ஜாக்கிரத ஜிரதா விழித்துக்கொள் என்கிறது ஒரு ஸ்லோகம் இந்த உடலிலே விருப்பு வெறுப்பு பொருள் பற்று என்கின்ற திருடர்கள் கொண்டு நம்முடைய அறிவு செல்வத்தை பறிக்கிறார்கள் ஞான ரத்ன அபகாராய தஸ்மாத் ஜாக்கிரத ஜாகிரதா இந்த பெரும் செல்வத்தை ஒப்புயர்வற்ற செல்வத்தை இந்த விருப்பு வெறுப்பு பறித்து விடுகிறது நம்ம விருப்ப வெறுப்படி நடக்கிற போது நமக்கே மனசாட்சி உறுத்துகிறது ரொம்ப ஆசைப்பட்டுறோம் அவங்களுக்கு கெடுதல் பண்றோம் என்னன்னா விருப்பு வெறுப்பு ரொம்ப டிஸ்லைக்ஸ் வந்து புராணங்கள் எல்லாம் இந்த விருப்பு வெறுப்பு தான் உருவப்படுத்தப்படுகிறார்கள் கும்பகர்ணன் விபீஷணன் கும்பகர்ணன் ராவணன் மாத்தி சொல்லிட்டேன் சத்வகுணத்தின் பிரதிநிதி விபீஷணன் ரஜோகுணத்தின் பிரதிநிதி ராவணன் தமோகுணத்தின் பிரதிநிதி கும்பகர்ணன் நம்முடைய விருப்பு வெறுப்பு தான் ரெண்டுதான் பிரிஷர் இந்த மகிஷாசுரன் ரத்தபீஜன் மகிஷாசுரன் ரத்தபீஜன் அப்படி விருப்பு வெறுப்பு சொல்லப்படுகிறது சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன் சிசுபாலன் கம்சன் எல்லாமே ரெண்டு ரெண்டு பேரா சொல்றதெல்லாம் இந்த விருப்ப வெறுப்பு தான் உருவப்படுத்தப்பட்டு நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் ஏராளம் ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன பண்ணுமா வேதம் என்ன சொல்லுகிறதுனா ததுதித்தம் கர்ம ஸ்வனுஷியதாம் வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும் நம்முடைய மத நூல்களை பொறுமையோடு ஆர்வத்தோடு படிக்க வேண்டும் படித்து அதில சொல்லப்பட்டிருக்கிற கடமைகளை நாம் நன்றாக செய்ய வேண்டும் வேதத்திலே என்ன கடமைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது நிறைய இருக்கு நான் முக்கியமா உங்களுக்கு மூணு சொல்றேன் என்ன ஆனாலும் சரி பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி நம்ம சாப்பிடுறோம் பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி குளிக்கிறோம் குளிக்கிறது சாப்பிட்றதுங்கிறது நமக்கு இயல்பாகி போன ஒன்று அது போலவே நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா குறைஞ்சது ஒரு நேரமாவது கடவுளை கும்பிட்டு ஆகணும் கடவுள் இருக்கிறார் இல்லைங்கிறத பத்திலாம் பேச்சு அது அப்புறம் பார்ப்போம் அதை பத்தி நான் பிறகு சொல்றேன் எங்க பிறகு சொல்றது இருக்கிறது ரெண்டு நாள் தான் பார்த்தோம் பிறகுனா பிறகு வாய்ப்பு பொறுத்து பொறுத்து இந்த கடவுள பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி மெக்கானிக்கலா பண்ணுங்க நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க மெக்கானிக்கலா பூஜை பண்ணக்கூடாது உண்மையான ஈடுபாட்டோட பண்ணணும் அதெல்லாம் வராது நீங்க மெக்கானிக்கலா ஸ்டார்ட் பண்ணுங்க வேஷம் போடுங்க தப்பே கிடையாது ஆன்மீகவாதியாக வேஷம் போடுங்கள் காலப்போக்கில் நீங்கள் உண்மையான ஆன்மீகவாதியாக மாறிவிடுவீர்கள் நான் சொல்லலை மணிக்கவாசர் சொல்ற நாடகத்தால் உன் அடியார் போல் நான் நடித்து வந்து இன்னொரு பாட்டுல சொல்ற நாடகத்தா நான் வந்து அடியார் போல நடிச்சேன் அதுக்கே உள்ள புகுந்துட்டார் பகவான் இன்னொரு பா இதுல சொல்றார் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தரா ஆறுகளோ சதுர உன்னை நீ எனக்கு கொடுத்த என்ன நான் உனக்கு கொடுத்தேன் நம்ம ரெண்டு பேர்ல பேரம் பேசினதுல மோசமான சாமான நீ எடுத்துனுட்ட நல்ல சாமான நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம ரெண்டு பேர்ல பிசினஸ் பண்ணது யாரு பெஸ்ட்ங்கிறார் கடவுள் கிட்ட கேட்கிறார் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆறுகளோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என் எனக்கு பரமானந்தம் கிடைச்சது எங்கிட்ட இருந்து நீ என்ன பெற்ற ஒன்னும் கிடையாது இது ஒரு வகையான ஒரு வகையான உரையாடல் ரொம்ப அழகான பேச்சு யானேயோ தவம் செய்தேன் சிவாயன் அவையன பெற்றேன் தேனாய் இந் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம் தானே வந்து என் உளம் புகுந்தான் அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த கடவுள்கிட்ட முதல்ல பக்தி வைக்கணும் அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அதை பண்ணணும் மெக்கானிக்கலாக பண்ணுவோம் தப்பே கிடையாது யாரும் இதெல்லாம் சொல்லாங்க அதாவது எனக்கு நான் வந்து பூஜையில் உட்கார்ந்தா ஒரு நிமிஷம் தான் உட்கார முடியுது அதனால ஒரு நிமிஷத்தோடு முடிச்சுக்கிறேன்னா அப்போ ஒரு நிமிஷம் தான் நிம்மதி கிடைக்கும்னு அர்த்தம் நிறைய நேரம் நிம்மதி கிடைக்கணும்னா நிறைய நேரம் உட்காரணும் அதற்காக வேண்டி நீங்க வாழ்க்கையில வேலையெல்லாம் விட்டுட்டு நான் உட்கார்றணும்னு சொல்லல. உங்க வாழ்க்கையினுடைய டைம் டேபிள்ல அதுக்கு ஒரு இடம் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஸ்ரீராம கிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார் ஒரு கையினால கடவுளை பற்றிக்கொள், மற்றொரு கையினால் உலக காரியங்களை செய்து கொண்டிரு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரெண்டு கையாலயே கடவுளை பிடிச்சுக்கோங்கறார். எவ்வளவு சௌகரியம் பாருங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு புத்தகம் படிச்சேன். அதுல வந்து ஹவ் டு ரிலாக்ஸ் அப்படிங்கறதுக்கு ஒன் ஆஃப் தி லிஸ்ட் என்ன தெரியுமா? wasting time just waste your time on that book is that ipdi tha erkadave namakku buddhi seri illa iya sila beri romba workah aanika irukanga paarengavukku edha javam solla koodadhu dhyanam pannunu solla koodadhu adhu sonna religious aayidum adukka ipdi potturanga oru book la <laughs> potturanga just waste your time Just Just Just talk talk. talk. with anybody. Whatever comes in your mouth, you can என்ன talk. என்ன talk. <laughs> <Just to> waste. அது சரி வரா இந்த தீரெல்லாம் எடுபடாது ஆனால் வந்து அது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆமாம் ஏற்கனவே நமக்கு அதுதான் பிடிக்குது நமக்கு பிடிக்கிறது அது மலையாளத்தில் ஒரு ஒரு இது சொல்லுவான் பழமொழி ரோகி கொதிச்சதும் நெய்யே வைத்தியன் விதிச்சதும் நெய்யேன்னா அதாவது ஏற்கனவே நோயாளிக்கு நெய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் வைத்தியர் சொன்னார் இதை நெய்யில் கலந்து சாப்பிடுங்க சரி சார் அப்படின்னு விட்டார் ரொம்ப சந்தோஷம் சார் அது மாதும் நெய் வைத்தியம் விதிச்சதும் தான் நிறைய பேருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால இதுல இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜபம் தியானம் பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பேருக்கு ஈடுபாடு கிடையாது அதனால அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு அதுதான் வழி நான் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க போயிருந்தேன் அவர் ஆஃபீஸில் வச்சுருந்தார் இந்த இது பார்த்துருக்கீங்களா அந்த ஒரு மண் மண்ணோ தண்ணியோ இப்படி கம்மித்தினா இந்த வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக விழும் அப்படி கமித்தினா விழும் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப தலையில் சூடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எதோ உள்ள சுற்றி வரை இருக்கிறவங்களாம் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாங்கன்னா அந்த பாஸ் என்ன பண்ணுறாருனா அதை திருப்பி திருப்பி வச்சுன்னு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டுருங்கிறார் அதை பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபிஷ் வாட்ச் பண்ணுங்க கொஞ்ச நேரம் ஃபிஷ் வாட்ச் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து வழி தெரியாத உபதேசங்கள் எந்த ஊருன்னா இது வெஸ்டர்ன் கல்ச்சர் அவங்களுக்குலாம் வேற கதில் அவங்களுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியாது நம்மள மாதிரி ஒரு கலாச்சாரம் கிடையாது அவன் என்ன பண்றது நிம்மதிக்கு தெரியாம இந்த டப்பா வச்சு மாத்திட்டு மாத்தி உங்க நமக்கு ஏன் தளவிதி நமக்கு பெரியவங்க எவ்வளவு கொடுத்துட்டு போயிருக்காங்க காலையில நேரமாச்சா காலையில் எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு அது கூட இருக்கு அதுல இருக்கு அப்புறம் வந்து முருகன வழிபாடு வரிசை அவர் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பா எவ்வளவு எளிமையா இருக்கு மரு எவ்வளவு எளிமையா சொல்லப்படுது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கடவுளை வழிபடவுளை வழிபடி என்ன பண்றதுன்னா ஓம் மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரா எனமஹா எத்தனை சுவாமி இருக்கு நம்ம ஊர்ல குறைச்சலா இருக்கு பஞ்சமே கிடையாது வண்டி வண்டியா நினைக்கலாம் ஓம் ஸ்ரீ விநாயகா எனமஹா ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியா என்னமஹா ஓம் ஸ்ரீ மகா சரஸ்வதி நம ஓம் ஸ்ரீ சத்குருப்ரோ நம அப்படியே கோயில் எல்லாத்தையும் நினைச்சேன் நந்திகேஸ்வராய் நம ஓம் பர சோமசுந்தர பரமசிவாய் நம ஸ்ரீ லட்சிணாமூர்த்த மக வரிசைய சொல்லலாம் சப்த லிங்கேஸ்வராய் நம சகசிரலிங்கேஸ்வராய் நமஹா தெரியணுமே வரிசை ஆர்டர் தெரியணும் நான் சொல்லிடுவேன் நீங்க ட்ரை பண்ணணும் எல்லா அதுக்குன்னு உழைக்கணும் எல்லா துறையிலும் உழைக்க சின்ன சின்ன வார்த்தைகளை நீங்க ஒன்றும் பெரிய ஸ்தோத்திரமெல்லாம் படிக்க வேண்டாம் ஓம் ஸ்ரீ சித்தாய நமக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலே நான் சொல்றேன் வரிசையா நீங்க இங்கிருந்து கண்ண மூடி மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு போக முடியவே முடியாத நீங்க வந்து கார் எடுத்துட்டு போக வேண்டாம் எடுத்துட்டு போக வேண்டாம் ஜஸ்ட் யூ ரிலாக்ஸ் கண்ணை மூடி நேரம் மீனாட்சி கோயிலுக்குள்ள நுழைற மாதிரி பாவனை பண்ணும் வன்னிமரத்தடி விநாயகர்ல இருந்து கோயில் இருக்கிற எல்லா இடத்தையும் நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சு நீங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் இதெல்லாம் இந்த இந்த மெத்தடெல்லாம் ஒன்னும் கஷ்டமே கிடையாது இல்ல உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு கொடைக்கானல் மலையில ஒரு அழகான லேக்க ஒரு அஞ்சு தினம் சுத்துற மாதிரி நினைச்சுங்கட போனா போறதும் நினைச்சு இல்லாட்டி ஒரு ஏதாவது நீங்க போன இடத்துக்கு ரிஷிகேசத்துக்கோ ஹரித்வாரத்துக்கோ கங்கைக்கோ போனதெல்லாம் நினைக்க ஆரம்பிங்கட நம்ம வேணும்னா வேர்லையும் காய்க்கும்னா மனம் போல் மாங்கல்யம்னு சொன்னா அது மாதிரி நம்ம வேணும்னு நினைச்சா எல்லாம் பண்ணலாம் அதனால இந்த விருப்பு வெறுப்பை குறைச்சு கிடைக்கிறதுக்கு முதல் வழி என்னன்னா கடவுளை வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் கடவுளுக்கு விருப்ப வெறுப்பு இல்லை விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளை வழிபடுற முறை என்னதுன்னா விருப்ப வெறுப்பு இல்லாமல் வாழ வாழ கத்துக்கிறதுனா விருப்பு வெறுப்பற்ற இறைவனை வழிபடுகின்ற வழிபாடு விருப்பு வெறுப்பு எங்கு குறைகிறதோ அங்கு யாண்டும் இடும்பையில் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்ப படாதவர் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றுவர் திருக்குறளை பத்து குரலை மனப்பாடு பண்ணுங்க ரொம்ப கஷ்டமே கிடையாது இந்த தலைப்பு நம்ம எந்த ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டோமோ அந்த தலைப்பை நீங்க ரசிப்பீங்க புரிந்து கொள்வீங்க ஒண்ணு இந்த பாட்டே தினம் கூட பாடலாம் குறைவிலா நிறைவே கோதிலா உங்களுக்கு வந்து நீங்க மனசை நிம்மதியா வச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ வழி இருக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை திருஞான பதினாறே வயசுக்குள்ள இதெல்லாம் பாடிட்டு போயிட்டார் நமக்கு தொண்ணூத்தி அஞ்சு வயசாயும் புத்தி வர மாட்டேங்குது பதினாறு வயசுக்குள்ள இந்த பாட்டை பாடிட்டு போயிட்டார் திருஞானசெல்வந்தர் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் வாழலாம் நிம்மதி இல்லது பாரம்பரியமா நிறைய இருக்கு இப்ப என்ன உடனே எல்லாம் ஒரே டோஸ் உடனே அதனால வந்து வரணும் இங்க வந்த உடனே எல்லாம் வந்த உடனே இங்க வாங்க அப்படின்னு சொன்ன கையை தொடர் ஆஹா முடிஞ்ச போச்சு அடைஞ்சு விட்டார் அப்படி இல்ல உழைக்கணும் நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அனாவசியமான விஷயத்துக்கு நம்மளுடைய அறிவாற்றலையும் உழைப்பையும் கொடுத்துருக்கும் அவசியமான விஷயத்துக்கு நம்ம அறிவாற்றலையும் உழைப்பையும் கொடுக்கவே இல்லை ஆனா நம்ம விரும்புறது என்னன்னா அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம் நேற்றுக்குதான சொன்னேன்னு நினைக்கிறேன் புண்ணியத்தின் பயனை புண்ணியத்தின் பயனை எல்லோரும் விரும்புகிறார்கள் திட்டம் போட்டு பாவம் செய்கிறார்கள் இன்பத்தை எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆனால் இன்பத்திற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை யாரும் செய்ய தயாராக இல்லை துன்பத்தை யாரும் விரும்புவதில்லை ஆனால் துன்பத்திற்கு காரணமானவற்றை திட்டமிட்டு பெருமுயற்சியோடு அறிவுபூர்வமாக செய்கிறார்கள் நான் சொல்லலை சொல்லுகிறது புண்ணிய புண்ணியம் நேச்சந்தி மாணவலம் இச்சந்தி பாபம் குருவந்தி எத்தனை த முயற்சி பண்ணி பாபம் செய்கிறார்கள் பாபம் குருவந்தி எத்தனை தகா புண்ணியத்தின் பலனை விரும்புகிறார்கள் புண்ணியத்தின் பயன் இன்பம் புண்ணிய பலம் இச்சந்தி என்ன சொல்றாங்க உரிமைக்கு குரல் கொடுப்போம் பணத்தை அதிகமாக்குவோம் வேலை செய்ய மாட்டோம் வேலை செய்வது எங்கள் உரிமை எப்படி வேண்டுமானாலும் செய்வோம் ஆனால் உரிய காலத்தில் தர வேண்டியதை தர வேண்டும் இல்லை என்றால் வேலை செய்ய மாட்டோம் அப்படித்தான் அப்புறம் அப்புறம் புண்ணியத்தின் பயனை யாரும் விரும்புவதில்லை ஆனால் புண்ணியத்தின் பயனை எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆனால் புண்ணியம் செய்வதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை பாபத்தின் பயனை யாரும் விரும்புவதில்லை ஆனால் பாவத்தை விரும்பி செய்கிறார்கள் நாம் அப்படி இருக்கக்கூடாது கடவுளை நன்றாக பூஜை பண்ணணுங்கிற விஷயத்த நான் கொஞ்சம் விசேஷமா சொல்லிவிட்டு அடுத்தபடியா என்ன சொல்ல விரும்புறேன்னா நாம வந்து இன்னொன்னு என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை திறமைய பிறருக்கிட்ட எதையை எதிர்பார்க்காம கொடுக்கணும் அடுத்தது தானம் கிருஷ்ணர் கீதையில சொல்லுகிறார் யஜ்ய தான தப்கர்ம நியாஜ்யம் இறை வழிபாடு நம்முடைய செல்வத்தையோ திறமையோ பிறருக்கு பகிர்ந்தளித்தல் நம்முடைய உடலை பண்படுத்திக் தவ வாழ்க்கையில் ஈடுபடுதல் ஒருபொழுதும் இதை விட்டுவிடக்கூடாது இதை நாம விரும்பி செய்யணும் நான் விருப்ப விருப்ப நீக்கிறதுக்கு என்ன வழின்னா இதெல்லாம் ஒரு வழி இன்னைய வழிகள் சொல்றேன் நான் ஆக இந்த வழியை நீங்க புரிந்து யஜ்யம் தானம் தவம் இது ஒரு முக்கியமான விஷயம் யஜ்ய தான தப வேந்திரம் ஒன்று சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது தெரியுமா அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்காக பெரியோர்கள் இடைவிடாமல் வேதங்களை ஓதுவதாலும் ஆஹ் செய்வதாலும் தானத்தை செய்வதாலும் தவத்தை செய்வதாலும் அறிய விரும்புகிறார்கள் மெய்ப்பொருளை அறிய விரும்புகிறார்கள் தவத்தினாலும் இப்படி போட்டுரு தன்னை அழித்து கொள்ளாத வருத்தி கொள்ளாத தவத்தினாலும் தன்னிடம் உள்ள பொருள்களையோ திறமையோ பிறருக்கு வழங்குவதனாலும் இறை வழிபாட்டை நன்கு செய்வதனாலும் வேத நூல்களை நன்கு ஓதுவதாலும் படிப்பதாலும் பொருளை தெரிந்து கொள்வதாலும் அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்கு பெரியோர்கள் ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று ஒரு உபனிஷத் மந்திரம் சொல்லுகிறது எனவே நாம் என்ன பண்ணணும் வாழ்க்கையில்னா மனித பிறவியினுடைய மேன்மையை உணர்ந்து மனித பிறவியினுடைய சிறப்பை உணர்ந்து அந்த சிறப்பை வெளிப்படுத்தும் வண்ணம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக பெரியோர்கள் சொன்ன நூல்களை சார்ந்திருந்து நம்பிக்கையோடு அவர்கள் சொன்ன நெறிப்படி விருப்பு விருப்புகளை குறைப்பதற்காக வழிபாடு இவைகளை நன்றாக செய்ய வேண்டும் இது பற்றி விரிவாக எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் சிந்திக்கலாம் கிருஷ்ணர் சொல்லுகிறார் அர்ஜுனா செய்ய எது செய்யத்தகாதது எது நினைக்க எது நினைக்க எது பேச தகுந்தது எது பேசத்தகாதது எது என்பதை உனக்கு உபதேசிக்கும் நூல்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் அதன் வழி நின்று எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதையும் எவ்வாறு பேச வேண்டும் என்பதையும் எவ்வாறு நீ செயலாற்ற வேண்டும் என்பதையும் நீ அறிந்து கொள்வாயாக பதினாறாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் கிருஷ்ணர் இது வந்து இந்த இப்போ வந்து எல்லாம் சொல்றாங்கல்ல இது வந்து விவிலியத்தில் இந்த பகுதியில் இதுல இருக்கிறது சொல்லுகிறார் இதுல இருக்கிறது சொல்லுகிறார் அத்தியாயத்தில் ஸ்லோகத்திலே சொல்லுகிறார் கண்ணபிராம் தஸ்மாக சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய அகாரியா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கருத்து அர்ஜுனா செய்ய தகுந்தது செய்யத்தகாதது என்கின்ற விஷயத்திலே சாஸ்திரமே பிரமாணம் நமக்கு வந்து நிறைய குழப்பம் இருக்கு நம்ம ஏதாவது உன்ன ஃபாலோ பண்ணும் நீங்க வந்து திருக்குறள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா திருக்குறளை ஃபாலோ பண்ணும் பகவத்கீதை பிடிச்சிருக்குன்னா பகவத்கீதையை ஃபாலோ பண்ணும் ஆனால் பெரும்பாலும் வேற வேற கிடையாது நம்முடைய எல்லா நூல்களுக்கும் வேதத்தினுடைய ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கு மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ வேத கருத்துக்களுடைய தாக்கம் இல்லாத மதம் எதுவும் கிடையாது ஜெயினிசம் புத்திசம் கூட வேதத்தை ஒத்துக்கலைனாலும் கருத்துக்களைத்தான் பரப்பி இருக்கிறது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா மனித பிறவியின் மேன்மையை உணர்ந்து நம்ப வேண்டிய நல்ல நூல்களை நன்றாக நம்பி பொறுமையோடு ஆர்வத்தோடு அவற்றை கற்று நம்முடைய அழுக்குகளாகிய வெறுப்பு வெறுப்புகளை நன்றாக குறைப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறை வழிபாடு தானம் தவம் இவைகளை முறையே மேற்கொள்ள மேற்கொள்வோமே ஆனால் மனம் தூய்மை பெறும் மனம் தூய்மை என்பது விருப்பு வெறுப்பு முதலான தீய குணங்கள் நன்கு அகலுவதே மனதின் தூய்மை ஆகும் மன தூய்மைன்னா நமக்கு இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபாடு அதிகமா தூய்மை சுவாமி நல்ல விஷயங்களை கேட்கணும் கோயிலுக்கெல்லாம் போகணும் நல்ல குணங்களை வளர்த்துக்கணும்னு ஆசை வருது பாருங்க சித்தி பார்க்க வேண்டாம் நான் சொல்லலை பரவாயில்ல கொஞ்சம் பார்த்து போனா போறது கொஞ்ச நாளைக்கு பாருங்க இனி புது சித்தி வரும்போது மாட்டிக்காது இந்த சித்தி முடியறதுக்கு சீக்கிரம் முடியும் என்னுடைய பிரார்த்தனை ஆயினால ஒரு ட்ரெயின் போகுது ஜப்பான் ட்ரெயின் குழந்தைகள் எப்படி இருக்கும் சும்மா அந்த பைலட்ட குத்துறது கத்திய உடம்பெல்லாம் ரத்தம் ஊஞ்சலாம் ரத்தம் அந்த வந்து ஒரு ஒரு ஒரு கேரேஜ்ல இருந்து இன்னொரு போற போது கிழிக்கிறது அது அப்படியே நெருப்பு பறக்கிறது இந்த ட்ரெயின் மூவ் ஆகுறது உள்ள ஃபுல்லாக இப்படி வயலன்ஸ் இருந்ததுன்னா என்ன மனசுக்குள்ள என்ன போகும் இம்ப்ரெஷன் நல்லதெல்லாம் பார்த்தா நல்லதெல்லாம் உள்ள போகும் சார்ந்ததின் வண்ணமாவது மனம் அது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை நம்ம பில்டர்டு லிசனர் வேணாம் சொல்லிக்கலாம் எனக்கே நேற்றுக்கு பார்த்தது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் நான் சொல்லும்படி இருக்குன்னா அப்ப சாதாரணமா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்படி வந்து தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுங்க நல்லதை பார்க்காம கெட்டதை பார்த்தே பழகுறோம்னு வயலன்ஸ் அண்ட் செக்ஸ் இந்த மாதிரியே மாத்த முடியாது அப்படி இருக்க கூடாது இந்த கடவுள் வந்து ஆதிசங்கர ஒரு இடத்துல சொல்ற நம்முடைய மனம்தான் நமக்கு காடு நம்முடைய மனம்தான் நமக்கு பூந்தோட்டம் ஒரு இடத்துல சொல்ற நம்முடைய மனம்தான் மனையேவ மனுஷியா நாம் காரணம் பந்த மோக்ஷயோ நம்முடைய துன்பத்துக்கும் மோட்சத்துக்கும் விடுதலைக்கும் இன்பத்துக்கும் காரணம் மனசா இந்த மனச கெடுத்துக்கிறது நம்ம கையில இருக்கு இந்த மனச நல்லா வச்சுக்கிறது நம்ம கையில இருக்கு இத கவனிக்கப்படாத ஒரு காடா வச்சுக்கிறதும் நமக்கு இருக்கு இதை அழகிய பூந்தோட்டமாக மாற்றி நம்ம இங்கெல்லாம் அழகா லான் எல்லாம் போடுறோம் மரங்கள் எல்லாம் வைக்கிறாங்க இங்க எல்லாம் அழக செடியெல்லாம் வச்சிருக்காங்க என்ன பண்ணலாம் கண்டதையெல்லாம் பிறருக்கும் நன்மை தரக்கூடியதாக பண்ணணும் இன்றைக்கு நான் சொற்பொழிவை பூர்த்தி செய்கிறேன் குறைவிழா நிறைவு என்பது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதற்கு ஏற்ற பிரகாரம் நாம் சிந்தித்துக் கொண்டுதான் வருகிறோம் என்று நான் நம்புகிறேன் ஆகையில இந்த குறை நிறைவு என்பது நமது உண்மை வடிவம் என்றும் அதை உணர்வதற்கு நாம் அடிப்படையிலிருந்து பல கருத்துக்களை சிந்திக்க வேண்டும் என்றும் அதற்காக மனித பிறவியினுடைய மேன்மையை பற்றியும் நம்முடைய மத நூர்களின் அவசியத்தை பற்றியும் அதை சார்ந்திருக்கும் தன்மையை பற்றியும் ஆர்வத்தோடு பொறுமையோடு படிக்க வேண்டும் என்பது பற்றியும் விருப்பு விருப்பை குறைப்பதன் முன்னிட்டு நாம் எவ்வாறு செயல் வேண்டும் என்பது பற்றியும் ஓரளவு இறைவனர்களால் சிந்தனை புரிந்திருக்கிறோம் மேலும் நாம் இதே போன்று கூடியிருந்து நல் மேலும் நல்ல கருத்து இதற்கு பயனுள்ள பல கருத்துக்களை சிந்திப்பதற்கு இறைவன் திருவருள் துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக் குருவையும் வேண்டிக் உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி இன்றைய சொற்பொழிவை இப்பொழுது நிறைவு செய்கிறேன் என்னுடைய சொற்பொழிவுக்கு பிறகு சில அறிவிப்புகளை திரு மாதவன்ஜி அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் பொறுமையோடு இருந்து கேட்டுவிட்டு பிறகு களைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த அளவிலே சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன் ओम ओश्वरो गुररात्में मूर्तिद विभागिने व्योमद्यादेहाय दक्षिणा मूर्त नम ओं शातिशाशा हरि ओम शान्ती शान्ती शान्ती ही।